என்ன கேட்கிற காமி கிட்ட चलो चलोடா ஹேய் டேய் மொது கொஞ்சம் என்ன அளவு வா எடா மொது வந்தே அந்த பேရင်కి నేயாตรี ఒక కొంచెం మెనలే వాని సర్జర్ సాంబ్రా ఉ జాబి ఏ పులి బజే ఇద పులి కొట్టితే అవర్ మొత్తుంత్రే ఇరుబాలల పంజుద కాలెడుతరు మార్ది నిడికిరే రెడా ఇన్నెడు రోయ్ వొట్టి పెడుగరురి అరేల్లசாமி మనం ఎందె కడలేయా వాంగరేం వారచే కొలం మాద అస్తుద నాజర్ సాంబ్రా వరగజా గగా హేయ్ சரிய <laughs> உங்க எல்லாத்தையும் சொல்றாங்க ஹோ கிடை ஆச்சி ரெ 얘는 ஊட்டை ஊடா மேடா ஆடுறது ரெல்லல நோக்கருச்சி காக ரெல்லல மையா போடா ஹோ கிடை இறங்கு டேடா தேச்சு கொண்டாரட்டனல் அம்மா இறங்குமா டேடா 400 ரூபாய் வாங்கி சோடா கை ஹோ இதோ ரெல சவே 1 ரூபாய் எடுத்துட்டு பிட்டகுடு 50 10 11 குடு பைல காண்டாடி பனாயேச்சு आप सीधा इंगे मैदापूर्ति सीता हन सिमरा சேபு என்ன சொல்லப்பட்டு அப்போ